வணக்கம் நமது நற்றிணை வானொலியின் தேர்தல் முடிவு குறித்த செய்தி அறிக்கை ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ள செய்திகளை தொகுத்து வழங்குவது திருவாரூரிலிருந்து நாராயண தாஸ் மக்களவை தேர்தலுக்கான ஐநூத்தி நாற்பத்தி தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்து பனிரண்டு மணி நிலவரப்படி பிஜேபி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் எண்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் மற்றவை எண்பத்தி தொகுதிகளிலும் ஏஐடிசி இருபத்தி தொகுதிகளிலும் முன்னணியில் உள்ளது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தொகுதிகள் இருபத்தி இரண்டில் டிஎம்கே பன்னிரண்டு இடத்திலும் ஏஐ டிஎம் இடத்திலும் முன்னணியில் உள்ளன தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளில் முப்பத்தி ஆறு இடங்களில் டி எம்கே யும் இரண்டு இடங்களில் ஏஐ டிஎம்கே யும் முன்னணியில் உள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் இன்று காலை முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இந்திய பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர் ஆனால் தமிழகத்தில் நிலைமை தலைகீழாக உள்ளது திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை பெற்று வருகின்றனர் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் மாநிலங்களான கேரளா மற்றும் மேற்கு ஆகிய மாநிலங்களில் கூட பாஜக குறிப்பிடத்தகுந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்று அதிர்ச்சி அளித்துள்ளது ஆனால் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறவில்லை தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஹெச் ராஜா போன்ற பிரபலமானவர்கள் தேர்தலில் நிறுத்தப்பட்டும் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெற இயலவில்லை தமிழகத்தில் திமுக முப்பத்தி இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது இந்திய மக்களவை தேர்தலுக்கான முன்னணி நிலவரம் குறித்த பாஜக ஐநூத்தி தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் முன்னூத்தி தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் 500 தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் நூத்தி இரண்டு தொகுதியில் முன்னணியில் உள்ளது மற்றவை முன்னூத்தி தொகுதிகளில் போட்டியிட்டன அதில் எண்பத்தி தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன மெகா இருநூத்தி தொகுதிகளில் போட்டியிட்டது இருபது தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் முப்பத்தி தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது அதிமுக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது அமமுக முப்பத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டது முன்னிலை ஒன்றுமில்லை மற்றவை முப்பத்தி தொகுதிகளில் போட்டியிட்டன முன்னிலை ஒன்றுமில்லை தமிழக இடைத்தேர்தல் ஆம்பூர் தொகுதி ஜோதி ராமலிங்க ராஜா அதிமுக எட்டாயிரத்தி வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் ஆண்டிப்பட்டி லோகிராஜன் அதிமுக எண்ணாயிரத்தி இரண்டு வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் குடியாத்தம் காத்தவராயன் பதினைஞ்சாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் அரவக்குறிச்சி செந்தில் பாலாஜி திமுக ஐயாயிரத்தி வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் ஓசூர் ஜோதி எஸ் அதிமுக பதிமூணாயிரத்தி வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் மானாமதுரை நாகராஜன் எஸ் அதிமுக பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் நிலக்கோட்டை தேன்மொழி எஸ் அதிமுக நாலாயிரத்தி நூத்தி முன்னிலையில் உள்ளார் ஒட்டபிடாரம் சண்முகியா சி திமுக நாலாயிரத்தி இருநூத்தி முன்னிலையில் உள்ளார் பெரம்பூர் சேகர் ஆர் டி திமுக பத்தாயிரத்தி எழுநூத்தி முன்னிலையில் உள்ளார் பெரியகுளம் சரவணாகுமார் கே எஸ் திமுக மூவாயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி ஒன்பது வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் பூந்தமல்லி கிருஷ்ணசாமி ஏ திமுக நாலாயிரத்தி முன்னூத்தி முன்னிலையில் உள்ளார் சாத்தூர் ராஜவர்மன் அதிமுக பதினோறாயிரத்தி நூத்தி முன்னிலையில் உள்ளார் சோலிங்கர் சம்பத் அதிமுக பத்தாயிரத்தி முன்னூத்தி முன்னிலையில் உள்ளார் தஞ்சாவூர் நீலமேகம் திமுக நாலாயிரத்தி எழுநூத்தி முன்னிலையில் உள்ளார் திருப்பூரூர் இதயவர்மன் திமுக பதினைஞ்சாயிரத்தி நூத்தி தொன்னூத்தி நாலு வாக்குகள் முன்னிலை திருவாரூர் பூண்டி கலைவாணன் திமுக ஐயாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து வாக்குகள் முன்னிலை விளாத்தி குளம் சின்னப்பன் அதிமுக ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாலு வாக்குகள் முன்னிலை இத்துடன் இந்த தேர்தல் சிறப்பு செய்தி நிறைவு பெறுகிறது மீண்டும் மாலை ஆறு மணிக்கு கேட்கலாம் நன்றி வணக்கம்